வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியில் இருந்து அணுக்கித்தனா சிறிய தவறுகளை திருத்திக் கொள்ளாவிட்டால் பெரிய தவறுகளை தவிர்க்க முடியாது ஆம் சிறிய தவறுகளை திருத்திக் கொள்ளாவிட்டால் பெரிய தவறுகளை தவிர்க்க முடியாது என்கிறார் கன்ஃபியூசிய நன்றி வணக்கம்